முக்கிய இராணுவ தளத்தை நோக்கி இஸ்லாமிய படை இணை வைப்பவர்கள் வருவதற்குள் பத்ரு மைதானத்திற்கு அருகில் உள்ள நீர்நிலைகளுக்கு நாம் சென்றுவிட வேண்டும் என்பதற்காக நபி சொல்லாஹு அலைஹ் வசல்லம் தனது படையை அழைத்து விரைந்தார்கள் ஏனென்றால் அப்போதுதான் அந்த நீர்நிலைகளை எதிரிகள் கைப்பற்ற விடாமல் தடுக்க முடியும் அல்லாஹுவின் அருளால் இஷா நேரத்தில் பதிரின் நீர்நிலைகளில் ஒரு நீர்நிலைக்கு அருகில் நபி சொல்லாஹ் அலை வசல்லம் வந்திறங்கினார்கள் அப்போது போர் தந்திரங்களை நன்கறிந்த இராணுவ நிபுணர் அல் ஹுபாப் இப்னு முந்திர் அதையொல்லாஹ் அன்பு எழுந்து அல்லாஹுவின் தூதரே இந்த இடத்தில் நீங்கள் தங்கியதை பற்றி எனக்கு கூறுங்கள் நாம் இவ்விடத்தை விட்டு முந்தவோ அல்லது பிந்தவோ கூடாது என அல்லாஹூ முடிவு செய்த இடமா இது அல்லது இது உங்கள் சார்பான யோசனையும் போர் தந்திரமுமா என்று கேட்டார் அதற்கு நபி சொல்லா ஹலைவஸ்லம் இல்லை இது ஒரு யோசனையும் போர் தந்திரமும் என்றார்கள் அதற்கவர் அல்லாஹின் தூதரே இது தங்குவதற்குரிய இடமில்ல நீங்கள் மக்களை அழைத்து கொண்டு புறப்படுங்கள் நாம் குறைச்சிகளுக்கு மிக அருகில் உள்ள நீர்நிலைக்கு சென்று தங்குவோம் பின்பு மற்ற அனைத்து நீர்நிலைகளையும் நாம் அழித்து விடுவோம் மேலும் ஒரு நீர் தடாகத்தை ஏற்படுத்தி அதை நீரால் நிரப்பி விடுவோம் நாளை போர் நடக்கும் போது நாம் குடிப்பதற்கு தண்ணீர் இருக்கும் அவர்கள் குடிப்பதற்கு தண்ணீர் இருக்காது என்றார் நபி சொல்லாஹ் ஹலைவசலம் அந்த யோசனையை ஏற்றுக்கொண்டு நிச்சயம் நீங்கள் ஒரு நல்ல யோசனையைத்தான் கூறினீர்கள் என்றார்கள் உடனே நபி சொல்லல்லாஹ் ஹலைவசலம் தங்களது படையை அழைத்து எதிரிகளுக்கு சமீபமாக உள்ள நீர்நிலைகளுக்கு அருகில் வந்திறங்கினார்கள் அந்த நேரம் இரவின் பெரும் பகுதி கழிந்திருந்தது பின்பு தங்களுக்கு சிறிய சிறிய நீர் தடாகங்கள் சிலவற்றை அங்கு கட்டிக்கொண்டு மற்ற அனைத்து கிணறுகளையும் அழித்துவிட்டார்கள் படையை வழி இடம் முஸ்லிம்கள் அந்த கிணற்றுக்கு அருகில் தங்கிய போது சாதிப் முஹாதியல்லா அன்பு படையை வழி நாங்கள் தங்களுக்கென பாதுகாப்பான ஒரு தனி இருப்பிடத்தை ஏற்படுத்துகிறோம் அப்போதுதான் அங்கிருந்து அவசர நடவடிக்கைகளை எடுக்க முடியும் வெற்றிக்கு பதிலாக தோல்வி ஏற்பட்டாலும் அதற்குரிய சரியான திட்டத்தை நீங்கள் தீட்ட முடியும் என்று நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்களிடம் ஆலோசனை கூறினார்கள் இதோ அவரது ஆலோசனை அவர் கூற கேட்போம் அல்லாஹுவின் தூதரே நாங்கள் உங்களுக்காக உயரமான ஒரு பரணி வீட்டை கட்டுகிறோம் அதில் நீங்கள் தங்கிக் கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவையான வாகனங்களையும் அதற்கு அருகில் ஏற்பாடு செய்கிறோம் பின்பு நாளை எதிரிகளை நாங்கள் சந்திக்கும் போது அல்லாஹ் நம்பை மிகைக்க வைத்தால் நமக்கு வெற்றி அளித்தால் அது நாம் விரும்பியவாறே நடந்ததாக இருக்கட்டும் இல்லை அதற்கு மாற்றமாக ஏதாவது நடந்தால் நீங்கள் இந்த வாகனத்தில் அமர்ந்து எங்களுக்கு பின்னுள்ள எங்களது கூட்டத்தினரிடம் சேர்ந்து கொள்ளலாம் அல்லாஹுவின் தூதரே இன்னும் பலர் இங்கு வரவில்லை எங்களை விட அவர்கள் உங்களை அதிகம் நேசிக்க கூடியவர்கள் நீங்கள் போரை சந்திப்பீர்கள் என்று அவர்களுக்கு தெரிந்திருந்தால் உங்களை விட்டு ஒரு காலம் அவர்கள் பின்தங்கியிருக்க மாட்டார்கள் அவர்களிடம் நீங்கள் சென்றால் அவர்கள் மூலம் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் அவர்கள் உங்களிடம் உண்மையுடன் நடந்து உங்களுக்கு ஆதரவாக போரும் புரிவார்கள் இவ்வாறு சாதரது அல்லாஹ் வன்கு தங்களின் சிறந்த ஆலோசனையை நபி சொல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் முன் வைத்தார்கள் சாதரது அல்லாஹ் அன்கு அவர்களின் இந்த யோசனையை நபி அவர்கள் கேட்டு அவரை புகழ்ந்து அவருக்காக பிரார்த்தனையும் செய்தார்கள் முஸ்லிம்கள் போர் மைதானத்திற்கு வடகிழக்கில் இருந்த உயரமான ஒரு திட்டின் மீது பரணிவிட்டை அதில் கொண்டு போர் மைதானத்தை பார்க்கும்படியாக அமைத்தார்கள் மேலும் நபி சொல்லுல்லாஹ் அலைவசல்லம் அவர்களை சுற்றி பாதுகாப்பதற்காக சாதிர் அன்பு தலைமையில் சில அன்சாரி வாலிபர்களின் குழு ஒன்று தேர்வு செய்யப்பட்டது படையை ஒழுங்குபடுத்துதல் இரவை கழித்தல் பின்பு நபிசல்லா அலி வசல்லம் தனது படையை ஒழுங்குபடுத்தினார்கள் போர் நடக்கக்கூடிய மைதானத்தில் நடந்து சென்று இன்ஷா அல்லாஹ் நாளை இன்னார் கொல்லப்படும் இடம் இது இன்ஷா அல்லாஹ் நாளை இன்னார் கொல்லப்படும் இடம் இது என்று தங்களது விரலால் சுட்டிக்காட்டினார்கள் பின்பு நபிசல்லாஹ் அலிவசல்லம் அங்குள்ள ஒரு மரத்தருகில் தொழுதவர்களாக இரவை கழித்தார்கள் முஸ்லிம்களும் மிகுந்த நம்பிக்கையுடனும் மன அமைதியுடனும் காலையில் தங்கள் இறைவனின் நற்செய்திகளை கண்கூடாக பார்த்து கொள்ளலாம் என்ற ஆதரவுடன் இரவை கழித்தார்கள் ஆதாரம் சஹி முஸ்லீம் சுனனு திருமிதி நம்பிக்கையாளர்களே உங்கள் மனம் சாந்தி அடைந்தவர்களாக சிறியதொரு நித்திரை உங்களை சூழ்ந்து கொள்ளும்படி இறைவன் செய்ததை நினைத்து பாருங்கள் அன்றி அது சமயம் உங்கள் தேகத்தை நீங்கள் சுத்தப்படுத்தி கொள்வதற்காகவும் உங்களை விட்டு சைத்தானுடைய அசுத்தத்தை போக்கிவிடுவதற்காகவும் உங்கள் உள்ளங்களை பலப்படுத்தி உங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவதற்காகவும் அவனே வானத்திலிருந்து மழையை பொழிய செய்தான் அல்குர் ஆன் அத்தியாயம் எட்டு வசனம் பதினொன்று அது ஹிஜிரி ரெண்டு ரமலான் மாதம் பிறை பதினேழு வெள்ளிக்கிழமை இரவாக இருந்தது இதே மாதம் பிற எட்டு அல்லது பனிரெண்டில் இந்த படை மதினாவிலிருந்து பதிரை நோக்கி புறப்பட்டது போர்க்களத்தில் மக்கா படையில் பிளவு ஏற்படுதல் குறைஷிகள் பத்ரு பள்ளத்தாக்கின் மேற்பகுதியில் தங்களது கூடாரங்களை அமைத்து இரவை கழித்தார்கள் காலை விடிந்தவுடன் தங்களது படைகளுடன் பத்ரு பள்ளத்தாக்கில் உள்ள மணல் முகட்டுக்கு அருகில் வந்தார்கள் அவர்களில் சிலர் நபிசல்லா கலைவசலம் ஏற்படுத்தியிருந்த நீர் தடாகத்தில் நீர் அருந்த வந்தார்கள் அப்போது நபிசல்லா அலை வஸ்லம் தோழர்களிடம் அவர்களை விட்டுவிடுங்கள் என்றார்கள் அவர்களில் யாரெல்லாம் நீர் அருந்தினார்களோ அவர்கள் அனைவரும் போரில் கொல்லப்பட்டார்கள் ஆனால் ஹக்கீம் இவ்வொரு ஹிசாமை தவிர இவர் போரில் கொல்லப்படவில்லை பிறகு இவர் இஸ்லாமை ஏற்று சிறந்த முஸ்லிமாக விளங்கினார் அவர் சத்தியம் செய்ய அவசியம் ஏற்பட்டால் பத்ரு போரில் என்னை காப்பாற்றியவன் மீது சத்தியமாக என்று கூறுவார் அதாவது தன்னுடன் நீர் அருந்திய அனைவரும் கொல்லப்பட்டுவிட தான் அல்லாஹுவின் அருளால் தப்பித்ததை நினைத்து இவ்வாறு கூறுவார் குறைசிகள் சூழ்நிலைகளை பார்த்து சற்று நிம்மதி அடைந்த பிறகு உமேர் இவ்வமஹியை முஸ்லிம்களின் பலத்தை அறிந்து வர அனுப்பினார்கள் உமேர் தனது குதிரையில் முஸ்லிம் இராணுவத்தை நோட்டமிட்டு குறைசிகளிடம் திரும்பி அவர்கள் ஏறக்குறை முன்னூறு நபர்கள் இருக்கலாம் இருப்பினும் எனக்கு அவகாசம் கொடுங்கள் நான் வேறு எங்காவது படை மறைந்திருக்கிறதா அல்லது அவர்களுக்கு உதவிக்காக வேறு படை ஏதும் வருகிறதா என பார்த்து வருகிறேன் என்றார் பத்ரு பள்ளத்தாக்கில் மிக நீண்ட நேரம் வரை நோட்டமிட்டும் எதையும் பார்க்காததால் குறைசிகளிடம் திரும்பி நான் எதையும் பார்க்கவில்லை ஆனால் குறைசி கூட்டமே மரணங்களை சுமந்து வரும் என் கண்முன் தெரிகின்றன மதினாவின் ஒட்டகங்கள் வெறும் மரணத்தைத்தான் சுமந்து வந்திருக்கின்றன வந்திருக்கும் கூட்டத்திற்கு வாழைத் தவிர வேறு எந்த பாதுகாப்பும் இல்லை அவர்களில் ஒருவர் கொலை செய்யப்படுவதற்கு முன் உங்களில் ஒருவரை கொலை செய்யாமல் அவர் இறக்க மாட்டார் உங்களில் அவ்வளவு பெரிய எண்ணிக்கைகளை அவர்கள் கொன்றால் பிறகு நீங்கள் வாழ்ந்துதான் என்ன பயன் இருக்கிறது எனவே நீங்கள் நன்கு யோசித்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார் போர் செய்தே ஆக வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்கும் அபு ஜஹலுக்கு எதிராக கிளர்ச்சி ஏற்பட்டது அதுதான் சண்டை செய்யாமல் திரும்ப வேண்டும் என்பது ஹக்கீம் இப்னு ஹிசாம் இதற்காக மக்களிடையே முயற்சி செய்தார் அவர் உத்பா இப்னு ரபியாவை சந்தித்து உத்பாவே நீர் குறைசிகளில் பெரியவரும் தலைவரும் ஆவீர் உங்களின் சொல்லுக்கு குறைசியர் கட்டுப்படுவார்கள் காலங்காலமாக உமக்கு நற்புகழை தரும் ஒரு விஷயத்தை நான் சொல்லட்டுமா என்றார் உத்பா நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் ஹக்கீமே என்றார் ஹக்கீம் நீர் மக்களை அடைத்துக் கொண்டு திரும்பிவிடும் சரியா நக்லாவில் கொல்லப்பட்ட உமது நண்பர் அம்ரும் ஹஹல்ரமியின் விஷயத்திற்கு நீர் பொறுப்பெடுத்துக் என்று கூறினார் இதற்கு நான் அவ்வாறே செய்கிறேன் எனக்கு நீ ஜாமீனாக இரு அம்ரு என்னுடைய நண்பர்தான் எனவே அவருடைய கொலை குற்றப்பரிகாரத்தையும் அவருக்கு ஏற்பட்ட பொருள் சேதத்தையும் நான் கொடுத்து என்று உத்பா கூறினார் பின்பு நீர் அபுஜகலிடம் சென்று இது விஷயமாக பேசி வரும் ஏனெனில் நிச்சயமாக அவனை தவிர மக்களுக்கு மத்தியில் பிளவு உண்டாக்க மாட்டார் என உத்பா ஹக்கீமிடம் கூறினார் பின்பு உத்பா மக்களுக்கு மத்தியில் பிரசங்கம் செய்தார் இதோ அவரது பிரசங்கம் குறைசி கூட்டத்தினரே நிச்சயமாக நீங்கள் முகம்மதிடமும் அவரது தோழர்களிடமும் சண்டையிட்டு என்ன செய்ய போகிறீர்கள் அதனால் உங்களுக்கு என்ன லாபம் நீங்கள் அவர்களுக்கு ஏதாவது தீங்கு செய்தால் நாளை உங்களுக்குள் எவ்வளவு பெரிய வெறுப்பு ஏற்படும் நம்மில் யார் ஒருவர் அவர்களில் ஒருவரை கொலை செய்கிறாரோ அவர் தனது ஒன்றுவிட்ட சகோதரராகவோ தாய்மாமன்களின் பிள்ளைகளாகவோ நெருக்கமான உறவினர்களில் ஒருவராகவோ தான் இருப்பார் எனவே முகம்மதை மற்ற அரபியர்களுக்கு மத்தியில் விட்டுவிட்டு நீங்கள் திரும்பிச் சென்று விடுங்கள் அவர்கள் முகம்மதை கொலை செய்தால் நீங்கள் நாடியது நடந்துவிடும் இல்லை அதற்கு மாற்றமாக நடந்தால் நீங்கள் விரும்பாதது நடந்ததாக இருக்கட்டும் ஹக்கீப் இப்னு ஹிசாம் அபுஜஹஹலிடம் வந்தார் தன் கவச ஆடையை அவன் சரி கொண்டிருந்தான் அவர் ஓ அபுல் ஹிக்கமே உத்பா என்னை உன்னிடம் இன்னின்ன விஷயங்களை கூறி அனுப்பினார் என்றார் அதை கேட்ட அபுஜகல் அல்லாஹுவின் மீது ஆணையாக முகம்மதையும் அவருடைய தோழர்களையும் பார்த்து உத்பா பயந்ததால் நெஞ்சு திக் திக் என்று அடிக்கிறது போலும் அல்லாஹுவின் அல்லாஹ் எங்களுக்கும் முகம்மதுக்கும் மத்தியில் தீர்ப்பளிக்கும் வரை நாங்கள் இவ்விடத்தை விட்டு திரும்ப மாட்டோம் உண்மையில் உத்பா கூறியது அவரது அசல் நோக்கமல்ல மாறாக தனது மகன் அபு ஹுதைஃபாவை முகம்மதுக்கும் அவரது தோழர்களுக்கும் மத்தியில் பார்த்து விட்டதால் நீங்கள் அவரை கொலை செய்து விடுவீர்களோ என்று பயந்துதான் இவ்விதம் கூறியிருப்பான் என்றான் பயத்தில் நெஞ்சி திக் அடிக்கிறது அதாவது தொடைநடுங்கி என்ற அபுஜகலின் கூற்று உத்பாவுக்கு எட்டிய போது பயத்தால் காற்றை வெளியிடும் அவனுக்கு நெஞ்சு அடிக்கிறதா இல்லை எனக்கா என்பதை அதி விரைவில் அறிந்து கொள்ளத்தான் போகிறான் என்று உத்பா கூறினான் உடனே அபுஜகல் எங்கே இந்த எதிர்ப்பு பெரிதாகி விடுமோ என பயந்து அப்துல்லா இப்னு ஜஹ்ஷின் படையினரால் கொல்லப்பட்ட அம்ரு இப்னு ஹல்ரமியின் சகோதரர் ஆமீர் இப்னு ஹல்ரமியை அழைத்து வரச் செய்தான் ஆமிரிடம் இதோ உனது நண்பன் உத்பா மக்களை அழைத்துக் கொண்டு திரும்ப விரும்புகிறார் நானோ உனது கண்ணில் பழிவாங்கும் உணர்வை பார்க்கிறேன் எனவே எழுந்து உமது ஒப்பந்தத்தையும் உமது சகோதரனுக்காக பழி வலியுறுத்து என்றான் தன் பின்பக்க ஆடையை ஆமிர் அவிழ்த்து விட்டு அம்ருக்கு ஏற்பட்ட கை சேதமே அம்ருக்கு ஏற்பட்ட கை என ஆமீர் கூச்சலிட்டான் இவனது குக்குரலை கேட்ட கூட்டத்தினர் ஆவேசம் கொண்டு கொதித்தெழுந்தார்கள் இதனால் சண்டையிட வேண்டுமென்ற தங்களது தீய எண்ணத்தில் குறைசிகள் உறுதியாக நின்றார்கள் இவ்வாறு உத்வா மக்களுக்கு கூறிய நல்ல யோசனையை அபுஜகல் கெடுத்து விட்டான் ஆம் அவ்வாறு மடமை ஞானத்தை மிகைத்தது ஹக்கீமின் இந்த எதிர்ப்பு எவ்வித பலனும் மறைந்தது இரு படைகளும் நேருக்கு நேர் குறைசிகள் மைதானத்திற்கு வந்தார்கள் குறைசி படையும் இஸ்லாமிய படையும் ஒன்று மற்றொன்றை நேருக்கு நேர் பார்த்து போது நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அல்லாஹுவே இதோ குறைசிகள் கர்வத்துடனும் மமதையுடனும் உன்னிடம் போர் செய்பவர்களாக உன்னுடைய தூதரை பொய்ப்பிப்பவர்களாக வந்திருக்கின்றார்கள் அல்லாகுவே நீ எனக்கு வாக்களித்த உனது உதவியை தருவாயாக இக்காலை பொழுதில் அவர்களை அழிப்பாயாக என்று பிரார்த்தனை செய்தார்கள் சிவப்பு நிற ஒட்டகையின் மீது உத்பா உலாவிக் கொண்டிருந்தார் அவரை பார்த்த நபி சொல்லாஹ் அலி வசலம் இந்த கூட்டத்திலேயே நலவை விரும்பும் ஒருவர் இவராகத்தான் இருக்க முடியும் இவருக்கு கூட்டம் கட்டுப்பட்டால் அவர்கள் சரியான வழி அடையக்கூடும் என்று கூறினார்கள் நபி சொல்லாஹ் அலி வசலாம் முஸ்லிம்களின் அணிகளை சரி கொண்டிருந்த போது ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நடைபெற்றது அதாவது நபி அவர்களின் கையில் ஓர் அம்பு இருந்தது அதன் மூலம் அணிவகுப்பை சரி கொண்டிருந்தார்கள் சவாத் இவ்னு கசியா ரதையொல்லாக் வன்கு அணியில் சற்று முன்னால் நிற்கவே நபி அவர்கள் அவரது வயிற்றில் அந்த அம்பாள் லேசாக ஒரு குத்து குத்தி சவாதே சரியாக நில் என்றார்கள் உடனே சவாத் ரதையொல்லாக் வன்பு அல்லாஹுவின் தூதரே எனக்கு வழியே உண்டாக்கிவிட்டீர்கள் நான் உங்களிடம் பழி வேண்டும் என்றார் நபி சொல்லலாஹ் அலைவாஸ்லம் தனது வயிற்றை திறந்து காட்டி பழி தீர்த்துக்கொள் சவாதே என்றார்கள் சவாத அன்பு நபி சொல்லாஹ் அலையவாஸ்லம் அவர்களை கட்டி அணைத்து வயிற்றில் முத்தமிட்டார்கள் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் சவாதே ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்டதற்கு அல்லாஹுவின் தூதரே இதோ என்ன நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் இறுதியாக எனது மேனி உங்களுடைய மேனியை தொட்டுவிட வேண்டும் என்று பிரியப்பட்டேன் என்றார் சவாத் அவரின் அளவிற்காக நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் பிரார்த்தனை செய்தார்கள் அணிகளை சரி செய்த தமது படையினருக்கு சில கட்டளைகளை நபி அவர்கள் பிறப்பித்தார்கள் அதில் கூறியது என்னவென்றால் எனது இறுதி கட்டளை வரும் நீங்கள் போரை தொடங்காதீர்கள் அவர்கள் உங்களை நெருங்கும் போது அவர்களை நோக்கி அம்பெறியுங்கள் அதே சமயம் அம்புகள் அனைத்தையும் எரிந்து விடாமல் கொஞ்சம் மீதமாக வைத்துக் அவர்கள் உங்களை சூழ்ந்து கொள்ளும் வரை நீங்கள் வாட்களை உருவாதீர்கள் ஆதாரம் சுனன் அபுதாவுத் அதன் பிறகு நபி அவர்களும் அபுபக்ரதியொல்லாக அன்பு அவர்களும் பரணி வீட்டிற்கு சென்றார்கள் சாதீபும் ஆதையெல்லாஹ் அன்பு தனது பாதுகாப்பு படையின் அந்த வீட்டை சுற்றி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டார்கள் இனி எதிரிகளை பற்றி சிறிது பார்ப்போம் அபுஜகலும் அன்று அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்தான் அல்லாகுவே எங்களில் உறவுகளை அதிகம் துண்டிப்பவர் நாங்கள் அறியாததை எங்களுக்கு மார்க்கமாக கொண்டு வந்தவர் அவரை இன்று அழித்து விடு அல்லாகுவே எங்களில் உனக்கு யார் மிகவும் விருப்பமானவராகவும் உனது திருப்திக்கு உரியவராகவும் இருக்கிறாரோ அவருக்கு உதவி செய் இது அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கினான் நிராகரிப்பவர்களே நீங்கள் வெற்றியின் மூலம் முடிவான தீர்ப்பை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் நிச்சயமாக அந்த வெற்றி உங்கள் முன் வந்து விட்டது எனினும் அது உங்களுக்கு அல்ல நம்பிக்கையாளர்களுக்கே அவர்கள்தான் உங்களை வெற்றி கொள்வார்கள் ஆகவே விஷமம் செய்வதிலிருந்து இனியேனும் நீங்கள் விலகி கொண்டால் அது உங்களுக்கே நன்று இனியும் நீங்கள் விஷமம் செய்ய முன்வரும் நாமும் முன் உங்களுடைய கூட்டம் எவ்வளவு பெரிதாக இருந்த அது உங்களுக்கு எந்த பலனையும் அளிக்காது ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹ் நம்பிக்கையாளர்களுடன் இருக்கின்றான் அல் குர் அத்தியாயம் எட்டு வசனம் பத்தொன்பது நேரம் நெருங்கியது சண்டையின் முதல் தீ அஸ்வத் அப்துல் அசத் மக்தூமி என்பவன் போரின் தீ கங்குகளை முதலில் மூட்டினான் இவன் மிகுந்த கெட்ட குணமுடையவன் நான் முஸ்லிம்களின் தடாகத்தில் நீர் அருந்துவேன் இல்லையெல்லாம் உடைத்தெறிவேன் அல்லது அங்கேயே நான் செத்து மடிவேன் என அல்லாஹுடன் உடன்படிக்கை செய்கிறேன் என்று கூறியவனாக படையிலிருந்து வெளியேறினான் அவன் தடாகத்தை நெருங்க ஹம் அல்லாஹ் வன்கு அவனை வாழால் எதிர்கொண்டு அவனது பாதத்தை கெண்டைக்கால் வரை வெட்டி வீழ்த்தினார்கள் அவன் காலிலிருந்து ரத்தம் சீறி பாய்ந்தது தடாகத்திற்கு அருகில் இருந்த தவழ்ந்து வந்த தடாகத்திற்குள் விழுந்தான் அவன் தனது சத்தியத்தை நிறைவேற்றிவிட வேண்டுமென்று எண்ணியதால் தடாகத்திற்குள் விழுவதில் இந்த அளவு பிடிவாதம் காட்டினான் அவன் தடாகத்திற்குள் இருக்கும் போதே ஹம் ஒன்பவர்கள் அவன் மீது மற்றொரு முறை பாய்ந்து அவனை வெட்டி சாய்த்தார்கள் ஒண்டிக்கு ஒண்டி இந்த முதல் கொலை போரின் நெருப்பை மூட்டியது குறைசுகளின் மிக தேர்ச்சி பெற்ற குதிரை வீரர்களில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் படைக்கு முன்னால் வந்தார்கள் அவர்கள் உத்பா இப்னு ரபியா ஷா இப்னு ரபியா வலித் இப்னு உத் ஆகும் இவர்களை எதிர்க்க மூன்று அன்சாரி வாலிபர்களான அவுஃப் இப்னு ஹாரிஸ் அவ்வித் இப்னு ஹாரிஸ் அப்துல்லா இப்போம் ஆகியோர் களத்தில் குதித்தார்கள் இந்த மூவரிடமும் அந்த எதிரிகள் நீங்கள் யார் என்றார்கள் அவர்கள் நாங்கள் மதினாவாசிகள் என்றார்கள் அந்த எதிரிகள் சங்கைக்குரிய நீங்கள் எங்களுக்கு நிகரானவர்கள்தான் ஆனால் உங்களிடம் எங்களுக்கு எந்த தேவையும் இல்லை நாங்கள் நாடி வந்திருப்பதெல்லாம் எங்கள் தந்தையுடைய சகோதரர்களின் மக்களைத்தான் என்றார்கள் பின்பு அவர்களில் ஒருவன் முகம்மதே எங்களது இனத்தில் எங்களுக்கு நிகரானவரை எங்களிடம் அனுப்பும் என்று கத்தினான் நவிசல்லா ஹலைவசலம் அவர்கள் உபைதா இவனு ஹாரிசே எழுந்து செல்லுங்கள் ஹம்சாவே எழுந்து செல்லுங்கள் அலியே எழுந்து செல்லுங்கள் என்றார்கள் இந்த மூவரும் அந்த எதிரிகளுக்கு செல்ல அவர்கள் நீங்கள் யார் என்றார்கள் இவர்கள் தங்களை பற்றி சொன்னதும் சங்கை மிக்க நீங்கள் எங்களுக்கு பொருத்தமானவர்களே என்றார்கள் இந்த மூவரில் வயதில் மூத்தவரான உபயதா ரதையொல்லாஹ் வான்கு எதிரி உத்பாவுடனும் ஹம்சா ரதையொல்லாஹான்கு எதிரி ஷைவாவுடனும் அலிரதியொல்லாஹான்கு எதிரி வலிதுடனும் மோதினார்கள் ஆதாரம் இப்னு ஹிஷாம் ஆனால் ஹம்சாவும் அலியும் தங்களது எதிரிகளுக்கு அவகாசம் கொடுக்காமல் அடுத்த வினாடியே அந்த இருவரையும் விட்டார்கள் ஆனால் உபைதாவும் உத்பாவும் சண்டை செய்து கொண்டதில் இருவருக்கும் பலத்த காயம் ஏற்பட்டது உபைதாரதியொல்லாஹ் ஹன்கு அவர்களின் கால் வெட்டுண்டு விழுந்தது இதை கண்ட ஹம்சாரதியொல்லா ஹன்கு அவர்களும் அலிரதியொல்லா ஹன்கு அவர்களும் உத்பா மீது பாய்ந்து அவனை வெற்றி கொன்றார்கள் அதற்கு பிறகு உபைதாவை சுமந்து கொண்டு படைக்கு திரும்பினார்கள் உபைதாரதியொல்லா ஹன்கு இதனால் நோய்வாய்ப்பட்டு இப்போருக்கு பின் நான்கு அல்லது ஐந்து நாட்கள் கழித்து மதினாவிற்கு செல்லும் வழியில் சப்ரா என்ற இடத்தில் இறந்தார்கள் இறை நம்பிக்கையாளர்கள் இறை மறுப்பாளர்கள் ஆகிய இந்த இரு தங்கள் இறைவனை பற்றி தர்க்கம் செய்கிறார்கள் ஆகவே அவர்களில் எவர் உண்மையான இறைவனை நிராகரிக்கிறார்களோ அவர்களுக்கு நெருப்பினால் ஆன ஆடை தயார் செய்யப்பட்டிருக்கிறது அக்கினியைப் போல் கொதித்து கொண்டு தண்ணீர் அவர்களுடைய தலைகளின் மீது ஊற்றப்படும் அல் குர்ஆன் அத்தியாயம் இருபத்தி வசனம் பத்தொன்பது இந்த வசனம் தங்கள் விஷயத்தில்தான் இறங்கியது என்று அழில் அதையெல்லாம் அன்கு சத்தியமிற்று கூறுகிறார்கள் எதிரிகளின் பாய்ச்சல் போரின் ஆரம்பமே எதிரிகளை பொறுத்தவரை கெட்டதாக அமைந்தது தங்களின் தளபதிகளிலும் குதிரை வீரர்களிலும் மிகச்சிறந்த மூவரை அவர்கள் இதனால் ஆத்திரமடைந்து முஸ்லிம்களின் மீது ஒரே பாய்ச்சலாக பாய்ந்தார்கள் ஆனால் முஸ்லிம்களோ தங்களது இறைவனிடம் உதவியும் பாதுகாப்பும் கோரி பணியுடன் தங்களது எண்ணங்களை தூய்மைப்படுத்தி கொண்டே எதிரிகளின் தொடர் தாக்குதல்களை சமாளித்தார்கள் முஸ்லிம்கள் தங்கள் இடங்களிலேயே உறுதியாக நின்று எதிரிகளின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்தார்கள் அஹது அஹது அல்லாஹ் ஒருவனே அல்லாஹ் ஒருவனே என்று கூறிக்கொண்டே இணை வைப்பவர்களுக்கு கடுமையான சேதங்களை ஏற்படுத்தினார்கள் நபி அவர்கள் அல்லாஹ்விடம் மன்றாடுகிறார்கள் முஸ்லிம்களின் அணிகளை சரி செய்து திரும்பிய பின் நபிசல்லா ஹலிவசல்லம் தனது இறைவன் தனக்கு வாக்களித்ததை அவனிடம் வேண்டினார்கள் அவர்கள் கேட்டதாவது அல்லாகவே நீ எனக்கு வாக்களித்த வாக்கை நிறைவேற்றுவாயாக அல்லாகவே நீ எனக்கு வாக்களித்த வாக்கையும் ஒப்பந்தத்தையும் உன்னிடம் கேட்கிறேன் மோதல்களும் தாக்குதல்களும் கடுமையாக சூடு உச்சக்கட்டத்தை அடைந்த போது அல்லாகுவே இக்கூட்டத்தை இன்று நீ அழித்துவிட்டால் உன்னை வணங்குவதற்கு இந்த பூமியில் யாருமே இருக்க மாட்டார்கள் அல்லாகுவே நீ இக்கூட்டத்தை அழிக்க நாடினால் இன்றைய தினத்திற்கு பின் உன்னை யாரும் வணங்க மாட்டார்கள் என்று அல்லாஹுடம் கையேந்தினார்கள் கரங்களை உயர்த்தியதால் அவர்களின் புஜத்திலிருந்து போர்வை நழுவி விழுந்தது அந்த அளவு அல்லாஹுவிடம் மன்றாடி கேட்டார்கள் நபி சொல்லாஹு அலிவாசல்லம் அவர்களின் போர்வையை அபுபக்ரவதி அல்லாஹ் வன்கு சரி செய்து அல்லாஹுவின் தூதரே போதும் நீங்கள் உங்கள் இறைவனிடம் அதிகம் வேண்டிவிட்டீர்கள் என்றார்கள் நபி அவர்களின் பிரார்த்தனை அல்லாஹ் அங்கீகரித்து வானவர்களுக்கு கட்டளையை பிறப்பித்தான் நபியே உங்களது இறைவன் வானவர்களை நோக்கி நிச்சயமாக நான் உங்களுடன் இருக்கிறேன் ஆகவே நீங்கள் நம்பிக்கையாளர்களை உறுதிப்படுத்துங்கள் என்று கட்டளையிட்டு நிராகரிப்பவர்களுடைய உள்ளங்களில் நாம் திகிலை உண்டு பண்ணுவோம் என்று கூறி நம்பிக்கையாளர்களை நோக்கி நீங்கள் அவர்களுடைய பிடர்களின் மேல் வெட்டுங்கள் அவர்களை கணுக்கணுவாக துண்டித்து விடுங்கள் என்று அறிவித்ததை நினைத்து பாருங்கள் அல் குர்ஆன் அத்தியாயம் எட்டு வசனம் பனிரண்டு மேலும் தனது தூதருக்கு அறிவித்தான் உங்களை பாதுகாக்குமாறு நீங்கள் உங்கள் இறைவனிடம் வேண்டிய போது அணி அணியாக உங்களை பின்பற்றி ஆயிரம் மாணவர்களைக் கொண்டு நிச்சயமாக நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று அவன் உங்களுக்கு பதில் தந்தான் அல் குர் ஆன் அத்தியாயம் எட்டு வசனம் ஒன்பது அதாவது அந்த வானவர்கள் உங்களுக்கு பின் இருந்து உங்களுக்கு உதவி புரிவார்கள் என்றோ அல்லது வானவர்கள் ஒரே தடவையில் வராமல் சிலருக்கு பின் சிலராக வருவார்கள் என்றோ கருத்து வானவர்கள் வருகிறார்கள் நபி சொல்லா ஹலைவாசலம் சற்ற தலையை தாழ்த்தி பின்பு உயர்த்தி அபுபக்ரே நற்செய்தி அடைந்து கொள்ளுங்கள் இதோ ஜிப்ரில் புழுதிகளுடன் காட்சியளிக்கிறார் அல்லது அபுபக்கரே நற்செய்தி அடைந்து கொள்ளுங்கள் அல்லாஹுவின் உதவி உங்களுக்கு வந்துவிட்டது இதோ ஜிப்ரில் குதிரையின் கடிவாளத்தை இழுத்து வருகிறார் அவர் உடம்பில் புழுதி படைந்திருக்கிறது என்று கூறினார்கள் கவச அடை அணிந்து நவிசல்லாஹ் ஹலிவசலம் தங்களது கூடாரத்திலிருந்து வெளியேறி சீக்கிரத்தில் இக்கூட்டம் தோற்கடிக்கப்படுவார்கள் பிறகு புறங்காட்டி ஓடுவார்கள் அல் குரு அத்தியாயம் ஐம்பத்தி வசனம் நாற்பத்தி என்ற வசனத்தை கூறியவர்களாக பொடிக்கற்கள் நிறைந்த மண்ணை முகங்கள் மாறட்டும் என்று கூறி எதிரிகளின் முகத்தை நோக்கி எறிந்தார்கள் அது எதிரிகளின் கண் தொண்டை வாய் என்று அனைத்தையும் சென்றடைந்தது இது குறித்தே நீங்கள் எரியும்போது உண்மையில் அதை நீங்கள் எரியவில்லை எனினும் அதை நிச்சயமாக அல்லாஹுதான் எரிந்தான் அல் குர் ஆன் அத்தியாயம் எட்டு வசனம் பதினேழு என்ற வசனம் இறங்கியது எதிர்பாய்ச்சல் இந்த நேரத்தில்தான் தான் நபி சொல்லாஹ் அலைவசல்லும் முஸ்லிம்களுக்கு தனது இறுதி கட்டளையை அறிவித்தார்கள் எதிரிகள் மீது பாயுங்கள் என்று கூறி போர் புரிய முஸ்லிம்களுக்கு ஆர்வ முட்டினார்கள் மேலும் கூறினார்கள் முகம்மதின் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது ஆணையாக இன்றைய தினத்தில் போர் சகிப்புடனும் நன்மையை நாடியும் புறமுதுகுட்டாமல் எதிரிகளை எதிர்த்தவராக யார் கொலை செய்யப்படுகிறாரோ அவரை அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழைவிப்பான் வானங்களையும் பூமிகளையும் அகலமாக கொண்ட சொர்க்கத்தின் பக்கம் விரைந்தோடுங்கள் என்று கூறி போருக்கு ஆர்வமூட்டினார்கள் உமைர் இவ்வளவு அல் ஹுமாம் ரதையொல்லாஹ் அன்பு ஆஹா ஆஹா என்றார்கள் நபிசல்லா அலை ஆஹா ஆஹா என்று கூறுகிறாய் என்று கேட்க அவர் நான் தவறான எண்ணத்தில் கூறவில்லை அல்லாஹுவின் மீது நான் சொர்க்கவாசிகளில் ஒருவனாக ஆக வேண்டும் என்ற ஆசையில் அவ்வாறு கூறினேன் என்றார் நபி சொல்லா ஹலைவஸ்லம் அவர்கள் ஆம் நிச்சயமாக நீர் சொர்க்கவாசிகளில் ஒருவர்தான் என்றார்கள் அவர் தன்னிடம் சில பேரித்தம் பழங்களை எடுத்து சாப்பிடத் தொடங்கினார் பின்பு இந்த பேரித்தம் பழங்களை சாப்பிடும் வரை நான் உயிர் நீண்ட ஒரு காலமாக கருதுகிறேன் என்று கூறியவராக அந்த பேரித்தம் பழங்களை எரிந்துவிட்டு எதிரிகளுடன் போர் புரிந்து எய்தினார் ஆதாரம் சஹி முஸ்லிம் இவ்வாறுதான் பிசல்லாஹ் அலிவசலம் அவர்களிடம் அல்லாஹின் தூதரே அல்லாஹ் தன் அடியானை பார்த்து எப்போது சிரிக்கிறான் என்று கேட்டார்கள் அதற்கு நபி சொல்லாஹ் அலிவாசலம் எந்தவித தற்காப்பு ஆடையும் அணியாமல் எதிரிகளுக்குள் தனது கையை அடியான் செலுத்துவதை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான் என்று கூறினார்கள் இதை கேட்டவுடன் தான் அணிந்திருந்த கவச ஆடையை கழற்றி எரிந்துவிட்டு எதிரிகளிடம் போர் மரணம் எய்தினார் எதிர்த்து தாக்க வேண்டும் என நபி சொல்லாஹ் அலிசவலம் கட்டளை பிறப்பித்தவுடன் எதிரிகளின் மீது முஸ்லீம் பாய்ந்தார்கள் அணிகளை பிளந்தார்கள் தலைகளை கொய்தார்கள் அல்லாஹின் பாதையில் போர் உரிய வேண்டும் என்ற தீராத தாகத்தில் இருந்த எதிரிகளை நிலை தடுமாறச் இதனால் எதிரிகளின் தாக்கும் வேகமும் குறைந்தது வீரமும் சோர்வுற்றது எதிரிகளால் முஸ்லிம்களின் வேகத்திற்கு ஈடுகொடுக்க முடியவில்லை அது மட்டுமல்ல அன்று நபிசல்லாஹ் அலைவாசலம் கவச ஆடை அணிந்து யாரும் நெருங்க முடியாத அளவு எதிரிகளுக்கு நெருங்கினென்று இந்த கூட்டம் சிதறடிக்கப்படும் மேலும் இவர்கள் புறங்காட்டி ஓடுவார்கள் அல் குரு அத்தியாயம் ஐம்பத்தி வசனம் நாற்பத்தி என்று உறுதியுடன் மிக தெளிவாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள் நபிசல்லாஹ் அலைவசலம் அவர்களின் இக்காட்சியை பார்த்த முஸ்லிம்களுக்கு உற்சாகமும் ஆவேசமும் பன்மடங்கு பெருகின சண்டவர்களும் அவர்களுக்கு உதவி செய்தார்கள் அபுஜகலின் மகன் இக்ரிமா கூறுகிறார் அன்றைய தினத்தில் ஒருவரின் தலை துண்டிக்கப்பட்டு கீழே விழும் ஆனால் அவரை வெட்டியவர் யார் என்று தெரியாது ஆதாரம் இப்னு சாது இப்னு அப்பா சோதியெல்லாம் அன்பு அவர்கள் கூறுகின்றார்கள் ஒரு முஸ்லீம் எதிரியை தாக்க பின்தொடர்ந்து செல்லும் போது மேலிருந்து ஒரு சாட்டையின் ஒளியையும் முன்னேறு என்று கூறும் ஒரு குதிரை வீரரின் அதட்டலையும் கேட்டார் அதன் பிறகு அந்த முஸ்லீம் எதிரியை பார்க்கும் போது அந்த எதிரி மூக்கு அறுக்கப்பட்டு முகம் பிளக்கப்பட்டு மல்லாந்து கிடந்தான் அவனது உயிர் முற்றிலும் பிரிந்திருந்தது அந்த அன்சாரி நபி சொல்லாஹ் அலிவாசலம் அவர்களிடம் இச்செய்தியை கூறினார் ஆம் நீர் உண்மைதான் கூறுகிறீர் அது மூன்றாவது வானத்திலிருந்து அல்லாஹ் இறக்கிய உதவியாகும் என்று நபி சொல்லாஹ் அலிவசலம் அவர்கள் விளக்கம் ஆதாரம் சஹி முஸ்லிம் அபு தாவூத் அல் மாசின் எல்லா அன்பு அவர்கள் கூறுகிறார்கள் நான் ஓர் எதிரியை வெட்டுவதற்காக அவனை பின்தொடர்ந்த போது எனது வாழ் அவன் மீது படுவதற்கு முன்னதாகவே அவனது தலை கீழே விழுந்தது எனவே வேறு யாரோ அவனை வெட்டினார்கள் என்று நான் அறிந்து கொண்டேன் அனுசாரிகளில் ஒருவர் அப்பாஸ் இவன் அப்துல் முத்தலிபை கைது செய்து நபிசல்லாஹ் அலைவசல்லம் அவர்களிடம் அழைத்து வந்தார் அப்பாஸ் அல்லாஹின் மீது சத்தியமாக இவர் என்னை கைது செய்யவில்லை என்னை கைது செய்தது சிறந்த குதிரையின் மீது அமர்ந்து வந்த மிக அழகிய முகமுடைய ஒருவர் ஆனால் இப்போது அவரை நான் இந்த கூட்டத்தில் பார்க்கவில்லையே என்று கூறினார் அன்சாரி அல்லாஹுவின் தூதரே நான் தான் அவரை கைது செய்தேன் என்று கூறினார் அதற்கு நபி சொல்லா அலைவாஸ்லாம் நீங்கள் அமைதியாக இருங்கள் அல்லாஹுதான் சங்கை மிக்க ஒரு வானவரின் மூலம் உங்களுக்கு உதவி செய்தான் என்று கூறினார்கள் அலி ரதியாஹ் வன்கு கூறினார்கள் பத்ரு போரில் என்னையும் அபுபக் ரதியாஹ் ஹன்கு அவர்களையும் பார்த்து நபிசல்லாஹ் அலிவசலம் உங்கள் இருவரில் ஒருவருடன் ஜிப்ரீயிலும் மற்றொருவருடன் மீகாயிலும் இருக்கிறார் இஸ்ராஃபிலும் போரில் கலந்திருக்கிறார் என்று கூறினார்கள் ஆதாரம் முஸ்னத் அஹ்மது பசார் முஸ்தது நழுவுகிறான் இப்லீஸ் சுராக்கா இவனு மாலிக்கின் உருவத்தில் போருக்கு வந்திருந்த இப்லீஸ் இணை வைப்பவர்களை வானவர்கள் வெட்டுவதை பார்த்தவுடன் போர்க்களத்திலிருந்து நழுவினான் அவனை உண்மையிலேயே சுராக்கா என்று எண்ணியிருந்த ஹாரிஸ் இவனு ஹிஷாம் அவனை தப்ப விடாமல் இருக்க பிடித்துக்கொண்டார் ஹாரிஸின் நெஞ்சில் அடித்து அவரை கீழே தள்ளிவிட்டு இப்ளிஸ் ஓடினான் மற்றவர்கள் சுராக்காவே எங்கே ஓடுகிறீர் விட்டு பிரியாமல் கடைசி வரை எங்களுடன் துணையாக இருப்பேன் என்று கூறியிருந்தீரே என்றார்கள் அதற்கு சைத்தான் நிச்சயமாக நான் உங்களை விட்டு விலகி கொண்டேன் நீங்கள் பார்க்க முடியாத ஒன்றை நான் பார்க்கின்றேன் நிச்சயமாக நான் அல்லாஹுக்கு பயப்படுகின்றேன் வேதனை செய்வதில் அல்லாஹ் மிக கடுமையானவன் அல் குர் ஆன் அத்தியாயம் 8 வசனம் நாற்பத்தி எட்டு என்று கூறிக்கொண்டே வெருண்டோடி குதித்தான் பெரும் தோல்வி எதிரிகளின் அணியில் சலசலப்பும் தோல்வியின் அடையாளங்களும் வெளிப்பட்டன முஸ்லிம்களின் கடுமையான தாக்குதலுக்கு முன் இணைவை போரின் அணி சின்னா பின்னமாகியது போர் முடிவை நெருங்கியது எதிரிகள் நாலா பக்கங்களில் விரைந்தோடி தப்பிக்க முயன்றார்கள் முஸ்லிம்கள் அவர்களை பின்தொடர்ந்து பணிந்தவரை கைது செய்து பணியாதவரை வெட்டி வீழ்த்தினார்கள் இவ்வாறு இணை வைக்கும் எதிரிகள் போரில் பெரும் தோல்வியடைந்தார்கள் அபுஜகலின் வீம்பு வம்பன் அபுஜகல் தனது அணியில் சலசலப்பை பார்த்தவுடன் அதை சிறிதும் பொருட்படுத்தாமல் படையை உற்சாகப்படுத்த முயன்றான் பெருமையுடனும் திமிருடனும் அவன் தனது படையை பார்த்து சுராக்கா உங்களை விட்டு பிரிந்து சென்றதால் நீங்கள் தோற்றுவிட வேண்டாம் ஏனென்றால் அவன் முகமதுக்கு இவ்வாறுதான் படையை விட்டு பிரிந்து செல்வதாக வாக்கு கொடுத்திருந்தான் உத் ஷைபா வலி கொல்லப்பட்டதால் நீங்கள் பயந்து விட வேண்டாம் அவர்கள் அவசரப்பட்டு விட்டார்கள் லாத் உஸாவின் மீது சத்தியமாக இந்த முஸ்லீம்களை கயிற்றில் பிணைத்து கட்டாதவரை நாம் திரும்ப நீங்கள் முஸ்லிம்களில் எவரையும் கொன்றுவிட வேண்டாம் மாறாக அவர்களை பிடித்து கைதிகளாக்கி கொண்டு வாருங்கள் அவர்கள் செய்த தீய செயலை அவர்களுக்கு புரிய வைப்போம் இப்படி திமிராக பேசிய அபுஜகலுக்கு தனது அகம்பாவத்தின் யதார்த்தம் புரிய தொடங்கியது அவனைச் சுற்றி இணைவை பெரிய கூட்டம் ஒன்று தங்களது வாட்களாலும் ஈட்டிகளாலும் அரணை அமைத்திருந்தார்கள் இருந்தாலும் முஸ்லிம்களின் புயலுக்கு முன் அவை இருந்த இடம் தெரியாமல் ஆயின அப்போது அபுஜகல் குதிரையின் மீது சுற்றி கொண்டிருப்பதை முஸ்லிம்கள் பார்த்தார்கள் இரு அன்சாரி சிறுவர்களின் கையினால் மரணம் அவனது இரத்தத்தை குடிக்க எதிர்பார்த்து கொண்டிருந்தது கொல்லப்பட்டான் அபுஜகல் அப்துர் ரஹ்மான் அன்பு அவர்கள் கூறுகிறார்கள் நான் பத்ரு போர் அன்று அணியில் நின்று கொண்டு பார்த்தபோது என் வளப்பக்கமும் இடப்பக்கமும் குறைந்த வயதுடைய இரு வாலிபர்களே இருந்தார்கள் அவர்கள் இருப்பது எனக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை இந்த நிலையில் இருவரில் ஒருவர் மற்றவருக்கு தெரியாமல் என் சிறிய தந்தையே எனக்கு அபிஜகளை காட்டுங்கள் என்றார்கள் நீ அவனை என்ன செய்வாய் என்று நான் கேட்டேன் அவன் நபியை ஏசுவதாக நான் கேள்விப்பட்டேன் அல்லாஹு மீது சத்தியமாக நான் இன்று அவனை பார்த்தால் நான் அல்லது அவன் மரணிக்கும் வரை அவனை விட்டும் பிரியமாட்டேன் என்றார் இப்பேச்சு எனக்கு ஆச்சரியத்தை உண்டாக்கியது இதற்கிடையில் மற்றவரும் இவ்வாறு என்னை சீண்டி முந்தியவர் கூறியதைப் போன்றே கூறினார் அது சமயம் அபிஜகல் மக்களுக்கு மத்தியில் உலாவதை பார்த்தேன் அந்த இரு வாலிபர்களிடம் நீங்கள் கேட்டவன் இதோ இவன்தான் என்றேன் இருவரும் அவனை நோக்கி பாய்ந்தார்கள் சிறிது நேரத்தில் அவன் கதையை முடித்து நபிசல்லாஹ் அலைவசலம் அவர்களிடம் திரும்பினார்கள் உங்கள் இருவரில் யார் அவனை கொன்றது என்று நபி சொல்லலாஹ் அலிவஸ்லம் கேட்க ஒவ்வொருவரும் நானே கொன்றேன் என்றார் உங்கள் வாட்களைத் துடைத்து விட்டீர்களா என்று நபி சொல்லலாஹ் அலிவஸ்லம் கேட்க இல்லை என தங்கள் வாட்களை காண்பிக்கவே நீங்கள் இருவருமே அவனை கொன்றீர்கள் என்று நபி சொல்லலாஹ் அலிவாஸ்லம் அவர்கள் கூறினார்கள் பிறகு அபுஜகளின் உடைமைகளை அவர்களில் ஒருவரான முஹாத் இப்னு அம்ருப்னு ஜமுஹுவிற்கு வழங்கினார்கள் அபுஜகளை கொன்ற இரண்டாம் அவர் மு அவ்வித் இப்னு அஃப்ரார்லாஹ் ஆவார் அவர் இப்போரில் வீர மரணம் எழுதினார் அபுஜகு அடர்ந்த மரங்களுக்கு நடுவில் உள்ள ஒரு மரத்தை போல் அவனை சென்றடைய முடியாத அளவிற்கு பாதுகாப்பில் இருக்கிறான் அவனிடம் யாரும் செல்ல முடியாது என்று மக்கள் கூறுவதை நான் கேட்டேன் எனவே நானே அவனை கொலை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தேன் நான் அவனை பார்த்து விட்ட போது ஓடிச் சென்று அவனது கரண்டை கால்களை துண்டித்தேன் சிறுகையிலிருந்து அரைபடாத கொட்டை நசுங்கினால் பறக்குமே அதுபோன்று அவனது கால்கள் பறந்து விழுந்தன இதை பார்த்து அவனது மகன் இக்ரிமா எனது தோல் பாய்ந்து வெட்டினார் அதனால் எனது கை வெட்டப்பட்டு உடம்பில் தோளுடன் தொங்கிக் கொண்டிருந்தது அன்றைய தினம் முழுக்க அதை என் முதுகுக்கு பின்னால் போட்டுக்கொண்டு போர் செய்தேன் அது எனக்கு மிகவும் நோவினை அளித்த அதை என் பாதத்தின் கீழ் வைத்து பீத்து தூக்கி எறிந்து விட்டேன் பின்பு காயப்பட்டு கிடந்த அபுஜகளுக்கு அருகில் சென்ற ார் ஆனால் அபுஜகல் குச்சுயிராக கிடந்தான் இப்போரில் முஅவித் அரதியாஹ் வன்கு இறுதியில் வீர எய்தினார்கள் போர் முடிந்தபோது நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அபுஜகலுக்கு என்னவானது என யார் பார்த்து வருவீர்கள் என கேட்டார்கள் அப்போது அவனை தேடி பார்ப்பதற்கு தோழர்கள் பல திசைகளிலும் பிரிந்து சென்றார்கள் அப்துல்லா இவ்வளவு மசூதரது எல்லா அபுஜகளை பார்த்து விட்டார்கள் அவன் தனது இறுதி மூச்சை வாங்கி கொண்டிருந்தான் இவ்வளவு மசூதுரது எல்லா வன்கு தனது காலை அவனது கழுத்து மீது வைத்து அவன் தலையை தனியாக அறுத்தெடுப்பதற்காக அவன் தாடியை பிடித்து அல்லாஹுவின் எதிரியே அல்லா உன்னை கேவலப்படுத்திவிட்டானா என்று கேட்டார்கள் அவன் என்னை அல்லாஹ் எப்படி கேவலப்படுத்துவான் நீங்கள் கொன்றிருக்கும் மனிதர்களில் என்னை விட உயர்ந்தவர் யார் இருக்க முடியும் நீங்கள் கொன்றிருக்கும் மனிதர்களில் என்னை விட மேலானவர் யார் இருக்க முடியும் என்று கேட்டுவிட்டு கேவலம் சாதாரண விவசாயிகளை தவிர்த்து வேறு யாராவது என் இனத்தவர் என்னை கொண்டிருக்க வேண்டுமே என்று கூறி சரி இன்றைய வெற்றி யாருக்கு என்று சொல் என்றான் அதற்கு இப்னு மசூத அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் தான் கிடைத்தது என்று கூறினார்கள் பின்பு அவனது கழுத்தின் மீது காலை வைத்திருந்த இப்னு மசூது இடம் ஏ ஆடு மேய்த்த நீ மிகுந்த சிரமமான ஒரு இடத்தின் மேல் நிற்கிறாய் என்பதை தெரிந்து கொள் என்று கூறினான் இதற்கு பிறகு இப்னு மசூதியெல்லா வன்பு அவர்கள் அவுஜகளின் தலையை தனியாக வெட்டி எடுத்து அவர்களிடம் சென்று அல்ல தூதரே இதோ அல்லாஹுவின் எதிரி அபுஜகலின் தலை என்று கூறினார்கள் நபி சொல்லாஹு அலைவசம் அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரியும் இல்லை என்று மூன்று முறை கூறிவிட்டு அல்லாஹு மிகப்பெரியவன் எல்லா புகழும் அல்லாஹுக்கே அவன் தனது வாக்கை உண்மைப்படுத்தினான் தனது அடியாருக்கு உதவி செய்தான் எதிரி படைகள் அனைத்தையும் தோற்கடித்தான் என்று கூறி என்னை அழைத்துச் சென்று அவனை எனக்கு காட்டு என்றார்கள் அப்துல்லா இவனு மசூத் கூறுகிறார்கள் நாங்கள் அவன் இடத்திற்கு சென்றோம் அவனை கண்ட நபி சொல்லாஹம் இவன் தான் இந்த சமுதாயத்தின் அவுன் என்றார்கள்